ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தான் கண்டுபிடித்த படப்பிடிப்பு கருவி கேமராவுக்கு ஜார்ஜ் ஈஸ்ட்மென் கோடாக் எனும் பெயரில் காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கண்டங்களுக்கு இடையேயான முதலாவது நேரடி தொலைக்காட்சி ஒலிபரப்பு ஜப்பானில் இடை இடம்பெற்ற அமைதி மாநாட்டு நிகழ்ச்சிகளை கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு ஒலிபரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வன்தட்டு நினைவகம் ஹார்டிஸ்கை கொண்ட உலகின் முதலாவது கணினியை IBM அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மார்க் ஸ்பிட்ஸ் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் ஒரே ஒலிம்பிக்கில் ஏழு தங்கப் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்தார்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 ஏழாம் ஆண்டு சூறாவளி பிலிக்ஸ் நிக்கரகோவாவை தாக்கியதில் பலத்த நிலச்சரிவுகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு ஆண்டன் புருக்னர் ஆஸ்திரிய இசையமைப்பாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பூபேந்திரநாத் தத்தர் இந்திய விடுதலை போராட்ட வீரர்